சென்னை தமிழ் இசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு சமயம் வேறு இல்லை அதில் தார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனோ நான் மறிச்சும் பொருள் வாய்மை வைத்திருத்தேவாரமும் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே திருத்தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த பொற்ற எம்புயித்துணை நான ிட நமக்கரு செய்தட நமக்கருட சடக்கை ஐந்துடை அதன் பின்பாடு முருகன் வணக்கம் இருக்கும் சக்தி வழிபாடு இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு இருக்கும் பைரவருக்கு இருக்கும் இப்படி எல்லா தெய்வத்துக்கும் இருக்கும் இது நூல் அமைக்கிற முறை அவர் நாட்டு சிறப்பு நகர சிறப்பு அப்படி ஆனால் தேவாரத்தில் எடுத்த எடுப்பிலேயே திருஞான சம்பந்தர் தோளுடைய சிவ என்று சிவனை பாடிவிட்டார் சம்பந்தருடைய தேவாரத்தில் வழிபடும் அவர் இடர் கடி கணபதி என்று வருவதைத் தவிர கணபதியை கொடுத்த பரமசிவன் என்று வருகிறதை தவிர கணபதிக்குன்னு தனிப்பாட்டு கிடையாது சின்ஞான சம்பந்த தேவாரம் முழுதும் அது எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னு கேட்டா அது ஏக தெய்வ கொள்கை ஒரே தெய்வத்தை பிடிச்சுக்கிறது இது சரியா சரியில்லையா அப்படின்னு கேட்டா சில பேர் அது சரியில்லம்மா உதாரணமாக ஒண்ணு சொல்ற ஒரு பெண்ணு சொல்லுவாடா எல்லா ஆம்பளையும் எனக்கு ஒண்ணுன்னு சொல்ல மாட்டா சொல்லக்கூடாது தன் கணவன் தெய்வம் அவளுக்கு அந்த முறையில் தான் திருநான்சம்பரம் அமைச்சிருக்காரு அதே மாதிரி நாவுக்கரசர் எடுத்த இடுப்புல கூற்றாயினவாருன்னு தேவாரம் பரமசிவனுக்கு பாடிவிட்டார் ஆனா இடையில கணபதியை பத்து வருகிறது முருகனை பற்றி வருகிறது அப்படி வருகிற இடத்துல கணபதியை கொடுத்த பரமசிவன் முருகனை கொடுத்த பரமசிவன் ஆடுகு ஐயவார் கோடியா நல்லா இருக்கீங்களா வாழ்க என்று வருகிறது ஆக திருநாவுக்கரசரும் கணபதிக்குன்னு வேற பாட்டு பாடு அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எடுத்த எடுப்பில் பித்தாபரை சூடின்னு பாடு என்று சொல்லிவிட்டான் பரமசிவன் பாடிவிட்டார் அதிலேயும் கிடையாது ஒரு இடத்துல கணபதியை பற்றி வருகிறது திருவாசகத்துல கேட்கவே வேண்டாம் எடுத்த எடுப்பிலேயே அல்லவா、இந்த நாலு நூனும் நமக்கு உயிரை போன்றது அல்லவா ஆமா ஆக அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இருக்க முடியும் அந்த திடமான எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் நாமளும் திருஞான சம்பந்தர் போல திருநாவுக்கரசர் போல சுந்தரர் போல மாணிக்க வாசகர் போல இருக்க முடியும் அல்லவா அது அதோட நான் விட்டுடுறேன் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் சைவத்துக்குன்னு மூணு புராணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஒன்று பெரிய புராணம் ரெண்டு திருவிளையாட புராணம் மூன்று கந்த புராணம் இந்த மூன்று புராணமும் சிவனுடைய கண்ணுக்கு சமானம் என்றும் எழுதி வைக்கிறார்கள் அப்படி எழுதி வைக்கும் போது எந்தெந்த கண்ணுக்கு எந்தெந்த புராணம் பார்த்தால் வலது கண் சிவனுக்கு சூரியன் சூரியகுலத்தவர்கள் சோழர்கள் சோழ நாட்டு பெருமையை சொல்லுவதனாலே அப்போ பல கண் பெரிய புராணம் போல சிவனுக்கு இடது கண் சந்திரன் சந்திர குலத்தவர்கள் பாண்டி மன்னர்கள் திருவிளையாட புராணம் இடது கண்ணு போல் என்று சொல்லுவார்கள் சிவனுக்கு நெற்றி கண் அது உங்களுக்கு தெரியும் அதுதான் கந்த புராணம் உரித்தவன் என்று சொல்ல இந்த மூன்று இருக்கிற புராணங்கள்ல இது மூணுதான் சைவத்திற்கு அடிப்படையானது என்று பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இதிலே பெரிய புராணத்தில எடுத்த எடுப்புல விநாயகருக்கு வணக்கம் கிடையாது எடுத்த உண்மை உலகளா உணர்ந்தோதக்கரியவன் நேர்மறி வேலியன் தலையில் தோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு சிவனுக்கு வணக்கம் தெரிவித்தார் அடுத்த செய்யும் தான் விநாயகருக்கு தனியா சொல்றார் விநாயகருக்கு சொல்றாரே தவிர முருகனுக்கு கிடையாது உமா உம பார்வதிக்கு கிடையாது எதுக்கும் கிடையாது திருவிளையாட பிராணத்தில் எடுத்துக்கிட்டம்னா பரமசிவனே திரு ஆலவாய் சொக்கலிங்க பெருமானே அடியெடுத்து கொடுத்தான் என்று வரலாறு சத்தியாய் சிவமாகி பாடு என்று சொன்னார் பரஞ்சோதி முதல்வர் சக்தியாய் சிவமாகி தனிப்பெற முத்தியான முதலை திருதி செய்ய சுத்தியாகியொப்பொருள் நல்குவ சித்தியான செய்ய பொறுப்பாகமே அப்படின்னு பாடிவிட்டாரு இன்னொரு பாட்டு கூட உள்ள மின்னும் கூடத்தில் என்று கூட ஒரு பாட்டு விநாயகருக்கு இருக்கு இப்ப கந்தபுராணத்துல அதே மாதிரி கட்சிய முனிவர் பாடும்பொழுது முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தான் என்று வரலாறு திகழ் தசக்கரச் செம்முகம் சகடசக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவிந்தமணியாவுரை விகட சக்கர அன்மைப்பதம் போற்றுவோம் என்பது பார்க்க ஆக விநாயகருக்கு வணக்கம் இல்லாத ஒரு நூல் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது தேவாரமும் திருவாசகமும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் திருவாசகத்துக்கு அண்ணாண்ட போனோம்னா திருக்கோவியார் அதை விட்டுடுங்க வர்களே திருக்கோவியார விட்டுட்டாங்க இல்லையா ஆமா கோயில் ஒரு காலத்தில் பதிகம்பதியாங்க இப்ப கோயில் பதிகம் பதியமா பாடுறதுக்கு ஓதுவார்களும் தயாராக இல்லை கோயில் நிர்வாகமும் அப்படி இல்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆனால் ராஜராஜசோடன் பதிகம் பதிகமாக பாட சொன்னான் நாற்பத்தெட்டு ஓதுவார வைத்து என்று வரலாறு இருக்கிறது இதெல்லாம் பழைய கதை கோயில் தான் தேவார ஓதுவார்களை ஆதரிக்கிறார்கள் கோயில் தான் தேவார ஓதுவார்க்கு அவமதிப்பும் வருகிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்னடா இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதனாலேதான் நான் எந்த கோயிலுக்கும் ஓதுவாராக போக நான் தயாராக இல்லை இந்த அவமதிப்பு நமக்கு வேண்டாம் என்று சொல்லித்தான் கிட்டத்தட்ட ஒருத்தர் அடிமையாக ஓதுவார் வேலையிலிருந்து நான் விலகி முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆயின அந்த தேவாரை என்னை காப்பாற்றுகிறது ஆமா என்பதையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் எனக்கு பின்னால வந்த சில ஓதுவார்கள் இப்ப தர்மூர் தையா மாதிரி நம்மளும் தனியாக வாழ முடியும் கோயில்ல வேலை பார்க்காமல் என்று பல ஓதுவார்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த வேலையே அப்படின்னு ஆக அந்த சிவனே பெரிய தெய்வம் என்று எண்ணி இந்த நாலு சமயாச்சாரிய சுவாமிகளும் செய்திருக்கிறார்கள் ஒன்பதாம் திருமுறை வரும்போது அதில் முருகன் வழிபாடு வந்துவிடுகிறது பத்தாம் திருமுறையிலேயே விநாயகர் வணக்கம் இருக்கிறது ஆனா பத்தாம் திருமுறையில் இருக்கிற விநாயகர் வணக்கத்தை தெய்வ சேக்கிலார் பெருமான் ஒத்துக்கல ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கல தெய்வ சேக்கிலார் பெருமான் திருமூலரை சொல்லும் ஒன்றவன்தானே என்று பாட்டு தவிர ஐந்து கரத்தனை நீ சொல்ல பெறவில்லை பிரச்சினை எங்களுக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க தேவார திருவாசகம் பன்னீர் திருமுறை நம்ம நூல் நம்ம மத நூல் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது தப்பு ஒண்ணும் இல்லையே இல்லையா ஆமா அதே மாதிரி பதினோராம் திருமுறையின் போனால் எல்லா தெய்வத்திற்கும் வழிபாடு வந்துகிறார் எல்லா பிள்ளையாருக்கு இருக்கிறது முருகனுக்கு இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் பெரிய புராணத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா ஆமா என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இப்படி ஏக கொள்கை நாலு பேர் விட்ட குடிகொண்டிருக்கிறோம் இதை நன்றாக படித்து பார்த்த நான் ஒரு காலத்தில் ஒத்த ரூபாய் அளவுக்கு நான் குங்குமப் போட்டு வைத்திருந்தேன் இதை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா குங்கும நான் வைக்கிறது ஆனால் சக்தியை இழந்து விட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் தேவாரத்தில் இவனை பெரிய தெய்வமாக சொல்லுகிறதே தவிர ஏனைய தெய்வத்தை இழந்து விடவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் சில பேர் என்ன பண்ணவா ஒருத்தனை பெரிசா சொல்லும் போது இன்னொருத்தனை இழந்து விடுவான் உண்டல்லவா ஆமா கருவூரம் சாமிநாதனை போல உண்டா அப்படின்னு சொல்லுகிறவன் அந்த ஆண்டு திருத்தணி சாமிநாதன் அல்லா பாடல் சொல்லி பார்க்கிறோம் அல்லவா ஆமா அந்த மாதிரி சொல்லப்பெறவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வகையில இப்பொழுது நாம வந்து நான்காம் திருமுறையை பற்றி தேவார திருவாசகங்கள்ல மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அறவுரைகள் நிறைய வருகிறது ஆமா திணியான சம்பந்தத்திலிருந்து உங்களுக்கு நான் அதை ஒவ்வொரு பாட்டா சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன் நினைவில் உங்களுக்கு இருக்கும் தேவார திருவாசன் கடவுளை மாத்திரம் பாடவில்லை மனிதனுடைய வாழ்க்கையையும் சொல்லப்படுகிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதிலே இப்பொழுது நம்ம நான்காம் திருமுறையிலே திரு நேரிசை என்ற பகுதியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு நினைவு போன மாதம் திரு குறுக்கை திருப்பதியத்தை அதுல இருந்த பதினோரு பாட்டிலையும் பத்து பாட்டு பத்து பாட்டிலையும் பத்து வரலாற அவர் சொல்லிக்கொண்டு செல்கிறார் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிட போகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்னுடைய ஆசிரியர் வேலாயுத ஓதுவார் அடிக்கடி சொல்லுவார் உன்னை விட தேவாரத்தை கேட்க வருகிறவர்கள் மகா புத்தாலி என்று நீங்கள் எண்ணிக்கொள் என்று சொல்லுவார் அடிக்கடி அது என்னுடைய நெஞ்சிலே ஊறி போன விஷயம் அதனால நான் இன்னைக்கும் மேடையில உட்காரும் பொழுது எதுக்கு இருக்கிறவர்கள்லாம் புத்தாளிகள் நாம ஜாக்கிரதையா என்ற எண்ணம் என்னுடைய நெஞ்சை விட்டு அகலவே இல்லை அகலாது எண்பத்தோரு வயசு வரலையும் அகல இன்மையே அகல போகுது கிடையாது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ நாலாம் திருமுறையில நேரிசை என்று ஒரு பல பல பதிகங்கள் இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவதெல்லாம் நினைவூட்டி கொண்டு வருவதெல்லாம் பாடிட்டிக்கொண்டு வருவதெல்லாம் ஒவ்வொரு பாடல்கள்த்திரம்தான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் அல்லவா ஆமா ஆக இப்போ அந்த நேரத்தை என்ற பகுதியில சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவுட்டு இருக்கிறேன் இதுக்கு நடுமத்திலேயே எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால கொஞ்சம் பாடுறது சிரமமா இருக்கு இப்படி நான் பாடி விடுவேன் எப்படியா இருந்தாலும் பாடிபிடுது ஒரு காலத்துல இந்த மெட்ராஸ்ல இருந்து ரயில் போகுது பாருங்க ஒரு தண்டவாளம் தான் இருக்கும் ஒரு தண்டவாளம்னா ஒரு ரயில் போறதுக்கு ரெண்டு தண்டவாளம் தான் இருக்கும் ரெண்டு லைன் இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் ரெண்டு லைனும் மூணு லைனும் இருக்கு அது கண்ணாண்ட எப்படின்னு எனக்கு நினைவில் இல்ல இன்னும் அந்த பக்கம்லாம் கூட ரெண்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு தண்ட ஒரு தண்டவாளத்துல அந்த தண்டவாளம் ரிப்பேர் ஆனால் அந்த ரிப்பேரும் பாத்துக்கிட்டு இருப்போம் வண்டியும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எனக்கு உடல் சரியில்லைன்னாலும் தொண்டை சரியில்லாம எப்படியாவது நான் பாடி விடுவேன் அந்த சபையை களகட்ட வச்சு விடுவேன் அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு தகுதியை பரமசிவன் கொடுத்தான் என்னுடைய ஆசிரியருடைய ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த நூல்களை படிக்க படிக்க நான் ஒரு நூல் படித்தேன் ஆய ஆய தோய தோய பாய பாய என்று வந்தது என்ன பொருள் ஆய ஆய தோய தோய பாய பாய அப்படின்னு வருது அந்த பாட்டு போற அப்படி வருது பாட்டு போற எனக்கு நினைவு இல்லை என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா ஆய ஆய அந்த நூலை நீ படிக்க படிக்க தோய தோய அதுல நன்றாக நீ தோய தோய பாய பாய அப்படின்னு சொன்னா நீர் பாய பாய பயிர் வளரும் இப்ப ஆய ஆய தோய தோயா இப்படி தோய்ந்தோம்னா அறிவு பெருகும் அல்லவா இந்த பாடல் பூரா படித்தான் வருகிறது ஆக இப்ப நாம அந்த திருநாவுக்கரசை என்ற பகுதியை நாம் பார்ப்போம் அதில் என்ன வருகிறது பத்தனாய்ப்பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார்பத்தி செய்கிறேன் என்கிட்ட பக்தியும் இல்லை பாடலும் இல்லை ஆனால் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாட்ட முடிக்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவரை கண்டு கும்பிடுதலினாலேயே நமக்கு எல்லா புண்ணியமும் வந்துவிடும் என்று பொருள் அதனாலதான் சில்லையை தரிசிக்க முத்தின்னு சொன்னான் இல்லையா திருவாரூரில் பிறக்க முத்தி தில்லையை தரிசிக்க முத்தி அருணையை நினைக்க முத்தி காசியில் இரக்கம் முட்டி இதை எது எளிது சில்லை தரிசிக்க முத்தி தான் நமக்கு எளிது அல்லவா ஆமா அந்த பாடலை நான் உங்களுக்கு இப்போ நடராஜ பெருமானை கண்டு கும்பிட்டவன்னாலே நமக்கு போறோம் அர்ச்சனையும் வேண்டாம் அபிஷேகமும் வேண்டாம் ஆக அர்ச்சனையும் அபிஷேகத்தையும் புறக்கணித்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இல்லையா அத்தனைக்கும் அபிஷேகத்துக்கும் கொடுக்கிற பக்தி செய்கிறானா அல்லது பாடுகிறானா யாராவது கோயில பக்தர்களை நான் பார்த்ததே இல்லை நான் சைவ சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து ஊடாடுகிறேன் எனக்கு முன்னே பிடிச்சி ஊடாடுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆடுதல் செட்டியார் பாண்டிச்சேரி செட்டியார் போன்றவர்கள் இல்லையா ஆமா நான் பாடுவீர்கள் பார்த்துமில்ல ஓதுவார்கள் கூட பாடுவதை நான் பார்த்தது கிடையாது ஏதோ சம்பளத்துக்கு பாடி விடுவார்களே தவிர தனக்கு என்று பாடிக்கொள்ள மாட்டார்கள் தவறு சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் நடப்பை சொல்லுகிறேன் ஆமா ஆனா லாபக்கரசர் என்ன சொல்றார் விளக்கு போடுவதை விட கோயிலை கூட்டுவதை விட நீ அபிஷேக ஆராதனை செய்வதை விட பாட்டு பாடிவிடு அதற்கு அவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு பாடி வச்சுட்ட விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கியில் பதித்தியாகும் துளக்கில் நன் மல தொடுத்தல் தூய வெண் ஏறலாகும் விளக்கிட்டார் பேறு சொல்லின் மெய்நேறி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடியல் தாம் அருள்வாரே என்பது பாட்டு ஆக கோயிலுக்கு போய் நாம் பாடக் கத்துக்கணும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்க கூடும் நடுமத்தில சோம்பேறிகளாக போய்விட்டார் என்னுடைய கணிப்பு அதுதான் இப்போ அந்த தில்லை நரிசிக்க முத்தி என்று அவரை நினைத்து பாடியிருப்பதை நான் உங்களுக்கு பாடி காட்டு ஏ பத்தனாய் படமாட்டேல் பரமனே பரமயோகி பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முதல்வா பில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேன் வந்தவாறு கருத்தனாய்ப் பாதமாட்டேன் காம்பன்ன தோழி பங்க ஒருத்தரால் அறிய ஒண்ணா திருவுரு உடைய சோதி திருத்தமா பிள்ளை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்வட வந்தவாறே ஆக இந்த பார்வையிலேயே நமக்கு புண்ணியம் கிடைத்து கிடைத்துவிடும் என்பது கும்பகோணத்துல எனக்கு ஒரு தமக்க இருந்தா ஒண்ணு விட்ட தமக்க அவளுடைய பெண்ணைக்கு பேசினாங்க என்ன சொன்னாங்க கும்பகோணத்து அக்காவுடைய பொண்ணு பேச்சு முடிச்சிருக்கிறோம் நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் ஏண்டா உனக்குதான் அந்த பொண்ண தெரியுமே இப்ப போய் பாக்கிறேன்னு சொல்றியே ஏன் அப்படின்னு என் தாய் கேட்டா அவளை நான் சின்ன பிள்ளைகளை பார்த்தது அப்ப எனக்கு அவ தம்பிக்கு மனைவியா வருவாங்க நோக்கத்துல நான் பார்க்கல இப்ப போய் அந்த பெண்ணு எப்படி இருக்கா என்ன படிச்சிருக்கிறா அவள கண்ணு சரியா இருக்கா கை சரியா இருக்கா இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா என்னுடைய தகப்பனார் இல்ல இப்ப தரப்பு நல சாதனத்தில் நான் இருக்கிறேன் அதனால போய் பார்த்துட்டு வர அப்ப நான் போத்த பார்வை வேறு இப்ப பார்க்க போற பார்வை வேறு இல்லையா அந்த மாதிரி நாம பார்க்கிற பார்வையை மாற்றிக்கொண்டோமே ஆனால் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைத்துவிடும் அதைத்தான் சில்லை தரிசிக்க முத்தி என்று சொன்னார்கள் என்று நான் எண்ணுகிறேன் நான் எண்ணுகிறேன் அவ்வளவுதான் உங்க எண்ணத்துல என்ன இருக்குங்கிறது நான் சொல்ல முடியாது இல்லையா இதை விட இருக்கலாம் இதை விட இருக்கலாம் இல்லையா ஆமா கருத்தனாய்ப்பாட மாட்டேன் தோழி பங்க ஒன்னா திருவுருடைய தோழி திருத்தமாம் திருசை தருணி பாடியிருக்கேன் முழுதும்பே எழுதிவிட்டேன் திருக்கோவையாரை பாடு என்று அவர்கள் உத்தரவிட்டார்கள் அந்த அறிவு எனக்கு இல்லை நான் அதனை தொடமாட்டேன் எழுதிட்டேன் ஏன் திருக்கோவையார மேடையில பேசுங்கிறது கூட கிடையாது தொற்பொழிவாளர்கள் கூட அது மாத்திரம் இல்லை கோயில்ல பஞ்சபுராணம்னு ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுங்க அதுல திருக்கோவையார் வராது தேவாரத்தில் ஒண்ணு திருவாசகத்துல ஒண்ணு திருவிச்சப்பாவில் ஒண்ணு பல்லாண்டுல ஒண்ணு பெரிய புராணம் ஆக பத்து திருக்கோவையார் பத்து பதினொன்னு விளக்கப்பட்டுவேன் என்னுடைய அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்ட என்னப்பா நீயே இப்படி சொன்னி பேர் எல்லாரோட நானும் அப்படித்தான் நானும் சித்தறிவுடையவன் தான் இசையில் பாடுவதற்குத்தான் நான் தயாரானேனே தவிர இன்னைக்கு தமிழ் புலவர்களால கூட பொருள் செய்ய சொல்ல முடியாத திருக்கோவையாறை நான் தொடுவதற்கு இல்லை அப்படின்னு விட்டுட்ட அப்படி தேவாரத்தை என்ன பண்ண முதல்ல தொகுப்பாக ஒரு தேவாரம் பாடின ஒரு கேசட் பாடு அதுல ஒரு பாட்டு நான் பாடியிருந்தேன் சில பேர் கேட்டாங்க இது தேவாரத்திலேயே வருது அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பாட்டை பாடுறதே இல்லை இப்பவும் கூட வாழ்வாவது மாயம் சுந்தரவாரம் ஒன்று இருக்கிறது அபூர்வமான பாடல் நல்ல நீதி அந்த பாட்டில் இருக்கு அதை பாடவிட மாட்டார்கள் இந்த சைவர்கள் அதை பாடாதே அது அவலயமான பாட்டு என்று அதற்கு பேர் சூட்டி அவனை பாட விட மாட்டார்கள் ஆமா ஒரு இடத்துல நான் பாடி பாடாத பாடு பட்டு விட்டேன் பிடிச்சுக்கிட்ட அந்த சைவன்லாம் இந்த பாட்டை எப்படி நீ பாடின அப்படின்னு இது போட்டோம் ஆக அது கூட இந்த நேரிசையில் தான் வருகிறது நீதியால் வாழ மாட்டே நிதியால் வாழ மாட்டே நித்தலும் தூயே நல்லே ஓதியும் உணரமாட்டேன் உன்னை உள் வைக்க மாட்டே சோதியே சுணரே சுந்தன் தூ மலர்பானம் காண்பான் ஆதியே அலந்து போனேன் அதிகை வீரட்டலே பாட்டை இந்த பாட்டை யாரும் பாடி நான் கேட்டதே இல்லை ஆமா இத பாடின உடனே சில பேர் கேட்டாங்க அதே மாதிரி திருவருப்பாவில் ஒரு காசட் பாடின அதுல ஒரு பாட்டு பாடிருந்த இது திருவருப்பாவில இருக்கு அப்படின்னு வடலூர்லயே கேட்டான் என்ன எடுத்து பாருன்னு சொல்லிவிட்ட எடுத்து பார்த்தா இருக்கு என்ன அர்த்தம் இவர்களே வேண்டாம்னு விட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஆமா அப்ப சாமி என்ன சொல்ற நீதியால் வாழ மாட்டேன் அப்படின்னு தன்னர் சொல்லுகிறார தவிர இன்னொரு சொல்லல இல்லையா இப்ப பையன் தவறு பண்ணா தகப்ப என்ன சொல்றான் டே ஒன்னி பிரயோஜனம் இல்லடா படிச்சு படிக்க வச்சம்பா என் பேர்ல தப்பு அப்படின்னு சொல்லிக்கு அதே போலதான் ஞான தந்தை சொல்லுகிறாரு வீதியால் வாழ மாட்டேன் நித்தலும் தூயே நல்லேன் ஆமா சிவபூசை செய்யறதுன்னு சொன்ன அன்பும் ஆசாரமும் தேவை அதே மாதிரி தேவாரம் ஓதுவது என்றாலும் அன்பும் ஆசாரமும் தேவை அன்பினால் பூசை பண்ணினான்சாரத்தினால் பூசை பண்ணார் சிவகோசரியார் இதையும் அவன் ஏத்துக்கிட்டான் இல்லையா இது ரெண்டும் தேவை என்பது பொருள் ஆனால் காலத்தியப்பர் சிவகோசரியார் கனவுல போய் கண்ணப்பன் பூசை செய்வதை பார் அப்படின்னு சொன்னாரே தவிர சிவகோசாரியார் பூச பண்றத நீ பார் என்று கண்ணப்பர் கனவுல சொல்லல ஆக எதை ஏத்துக்கிறான் கடவுள் ஆதாரத்தை விட அன்பைத்தான் ஏத்துக்கிறான் கனவுல போய் என்ன சொன்னான் சிவகோசாரியார் கனவுல போய் அந்த கண்ணப்பன் பூசை பண்றானே அவன் வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றான் அவனுக்கு குடம் கிடைக்கல வாயில தண்ணி எடுத்துட்டு வந்து சான் மேல தூணு துப்புறான் அப்படி துப்புற தண்ணீர் கங்கையிலும் புனிதம் அப்படின்னு எழுதி வைக்கிறார் நக்கீரதேவர் நக்கீர தேவர் எழுதி வைக்கிறார் சொன்னா அத தப்பு நாம சொல்ல முடியுமா அவன் ஆண்டவன் பாட்டுக்கே தப்பு சொன்ன இன்னும் சொல்றேன் ஆண்டவன் பாட்டை தப்புன்னு நெத்திகளை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீர தேவர் எல்லாரும் இதற்கு மாத்திரம்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நெத்தி கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் பரம்பரை நான் அப்படி சொன்னது தவறுனு அந்த ஆண்ட நக்கீர தேவர் எழுதி வச்சுட்டு போறார் ஆமா பதினோராம் திருமுறையில் அந்த பாடல் இருக்கிறது நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்துவிடு அப்படின்னு சொல்றான் நக்கீரதேவர் இல்லையா ஆமா என்பதும் நாம எண்ண வேண்டிய உன் அதத்தான் சுவாமிட்டேன் தூயே நல்லேன் போதி உணரமாட்டேன் உன்னை உள் வைக்க மாட்டேன் ஜோதியே சுடரே உண்டல் தூ மல காப்பாதம் காண்பான் அடியே அலந்து போனே அதிகை விரட்ட நீரே வேதாரண்ய அருணாசல தேசிகர் வேதாசலம் மணி தேசிகர் திருக்களர் சுந்தரி தேசிகர் சுப்பிரமணியம் முகதியார் சிதம்பரம் கனகசபை பிள்ளை அவங்களுடைய பாடல் எல்லாம் அவங்களுக்கு பின்னால் நின்று கேட்ட நான் பாடுவதை விட அவர்கள் எப்படி பாடுகிறார்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆமா அவர்கள்லாம் கூட இந்த பாடலை பாடி நான் கேட்க முன்பெல்லாம் இளைய காலம் நினையாது ஓடி கண்கண இருமினாலும் கருத்தழிந்து அறுத்தமிந்தி பின்பகல் உணங்கள் அட்டும் வேதையுமார் போன்றேன் உள்ளம் அன்பனாய் வாழ மாட்டேன் அதிகை வீரத்த நீரே அன்பனாய் வாழமாட்டேன் அதிகை வீர நீரே இந்த தொகுப்பெல்லாம் நான் கேட்டஸில் பாடி வச்சிருக்கேன் ஆமா நாவு கருத்துற அறவுரை என்ற பெயரோடு இன்னொரு பாட்டு இது அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க பெரும்புலர் காலை மூழ்கி சித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி கல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினிற்கட்டி போல்வார் கடவூர் கடவுர் வீரட்டனாரே பெரும்புலற் காலை மூழ்கி பாடுவார்களே தவிர அதற்கு அண்ணாண்ட இன்னொரு பாட்டு இருக்கிறது என்னுடைய சிந்தையை கவர்ந்த பாட்டில் அதுவும் ஒன்று அது பாடியிருக்கேன் அந்த பாட்டை பாடுறது ஏனோ விட்டு விட்டார்கள் என்ன காரணமும் வேண்டாம் என்று நினைத்தார்களோ அல்லது கடவுள் வேண்டாண்டா கிடையாது விட செய்து விட்டானோ தெரியாது மண்ணிடை குரம்பை தன்னை மதித்தினர் மைய எய்தில் சின்ன பொருள் இந்த உலகத்தை நீ வாழும்பொழுது இந்த உடம்புதான் பெருசு என்று எண்ணி நீ மயக்கம் அடைந்து விட்டால் மயக்கம் வாழ்ந்து விட்டால் எத்தனையோ மயக்கம் பொண்ணால மயக்கம் பெண்ணால மயக்கம் மண்ணால மயக்கம் இனி எத்தனையோ இதற்கான மயக்கம் இவனுக்கு வருகிறது இல்லையா இந்த மயக்கத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை ஓட்டி விடுகிறான் என்னைக்கோ ஒருத்தன் வருகிறான் தருமராசன் வேண்டினால் அவன் என்னைக்கோ வருவானே அத நக்கீரதேவர் சொல்லுவார் கணக்கிட்டு கொண்டிருந்து வரும் காலனார் அப்படின்னார் நக்கீரதேவர் அந்த கணக்குல தப்பவே மாட்டான் யாரு யம தர்மராஜன் இல்லையா அத சொல்றார் விண்ணடை தருமராசன் வேண்டினால் ஆர் விளக்குவார் அடே இந்த மயக்கத்திலேயே நீ உன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டு போயிருக்கிறாயே என்னைக்கோ ஒருத்தன் அவன் வருவானே நீ என்ன செய்தாய் என்ன செய்தாய் நீ அப்படின்னு கேட்கிறார் இவர் பன்னிட சுவைகள் பாடி நீ கோயிலுக்கு போய் பாட்டு பாடனியா அவனை நினைத்தாயா அவனை வணங்கினாயா பன்னிட சுவைகள் பாடி ஆடிடும் பத்தியும் கண்ணிடை மணியர் போலும் கடவுள் வீரத்தனாலே இத கொண்டு கூட்டணும்னா பாடல்கள் கொண்டு கூட்டுவது என்று ஒன்று இருக்கிறது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை இன்னொரு படத்தோடு நாம சேர்க்கும் பொழுது அதற்கு ஒரு பொருள் வரும் இதனை இங்க இருக்கிறது அங்க கொண்டு கூட்டினதனால ஒரு பொருள் திருக்கடையூர்ல சாமி ஐயா தேசிய வியாபகத்துக்கு வராதவர் அவர் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் இந்த கொண்டு கூட்டுறதுல மிக கட்டிக்காரர் அவர் இப்ப இந்த பாட்டுல பொண்ணு கொண்டு கூட்டி பார்ப்போமா விண்ணிட தருமராசன் விள வேண்டினால் விளக்குவார் ஆர் கடவுர் வீரட்டனார ஒருத்தலுக்கு விளக்குனா இல்லையா யாருக்கு மார்க்கண்டே முடிவு இருக்கு அதே மாதிரி நாமும் இருந்தா நம்மளுக்கும் விளக்குமானவன் என்று பொருள் இல்லையா மண்ணிட குரம்பி தன்னை மதித்து நீர் மையலே விண்ணடை தருமராசன் வேண்டினார் வேண்டினால் கடவுர் வீரத்தனார அவனுக்கு நீ அன்பு செய்து மார்கண்டே முனிவருக்கு விளக்குறது போல உனக்கும் விளக்குவான் என்று பொருள் வருகிறது நான் அப்படித்தான் பாடியிருக்கிறேன் இது இதுல வருகிற நீதி என்பது அடுத்தது ஒரு பாட்டு கால் கொடுத்து இரு கை ஏத்தி ஒரு உருவத்தை உண்டாக்குறான் பாருங்க அவன் உண்டாக்குறான் ஆமா தாயோ தந்தையோ உண்டாக்கல எத்தனை நேரம் அந்த இன்பத்தில் விட்டு அவன் போயிடுறான் அப்புறம் பத்து மாசம் இவ சுமக்குறான் இல்லையா ஆமா அதத்தான் ஒரு தேவாரத்தை சொல்லுவார் கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கரு கருநரம்பும் வெள்ளலும்பும் அதாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒரு வளர்க்கப்பட்டு அப்படின்னு ஒரு தேவாரம் இல்லையா அதில் அப்பதான் சொல்லு அவன் தான் எல்லாத்தையும் ஒன்னா இப்ப எங்கையோ செய்கிற சாமான ஒன்னா சேர்த்து ஒரு ரேடியோ செய்து கொடுறான் டிவி செய்து விடுறான் பாருங்க அதே மாதிரி கருவாக்கி குழம்பிருந்து கழித்து மூளை கழுநரம்பும் வெள்ளரும்பும் சேர்த்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு இந்த பாட்டை எனக்கு பொருள் சொல்லி இருந்தார் வேலாயுத ஒருவர் இங்கு தன்னால் வளர்க்கப்பட்டு அப்படின்னு வரும்போது சொல்லிவிட்டு அழுதார் என்ன அழறாரு அப்படின்னு பேசாம எல்லாரும் உட்கார்ந்துருந்திதன்னால் வளர்க்கப்பட்டு கருக்குள்ள வளர்த்திருக்கான் அவன் பெண் ரூபத்திலிருந்து வளர்த்திருக்கிறான் இல்லையா கீழே விழுந்த உடனே இந்த பொம்நாட்டி ஓடி போய் ஏம்பேறக்குறைய பெண்களுடைய உறுப்பெல்லாம் உன்னாத்தானே இருக்கும் அது முகத்துல உண்ணது தானே மாறுது இல்லையா முகத்து எடுத்துட்டோம்னா யார் உருவோம்னு தெரியாது இந்து ஒருத்திர வளர்க்கப்பட்டு உயிராரும் கடை போகிற மருவாகி நின்னடியே மரவே நம்ம மரித்து ஒரு கால் பிறப்புண்டேன் மரவா வண்ணம் திருவாரூர் மணவாழா திருத்தெங்கூரா செம்பன் ஏகம்பனே திகச்சேனே என்பது பாட்டு ஆக இவன் என்ன செய்யறான் கால் கொடுத்து இருகை ஏற்றி கழி நிறைத்து கழி என்பது எலும்பு இறைச்சி மேய்ந்து இறைச்சி சதை தோல் படுத்து தோலை மேல போர்வையா வச்சான் உதிர நீரால் சுவர் எடுத்து வெத்தத்தையும் உண்டாக்கணும் இரண்டு வா அசல் ஏழு தாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தால் மாமறை காடன ஆவியையும் வச்சு அனுப்பணும் சில குழந்தைகளை ஆவிய வைக்காம விட்டுலாம் பாத்தீங்களா அது பறக்கும்போதே செத்து பிறக்கும் இல்லையா உண்டல்லவா ஆமா கடைசியா சொல்ற வார்த்தை ஆவித்து அப்படிங்கிறார் ஆக எல்லாத்தையுமே அவன் தான் வச்சு அனுப்புறான் இல்லையா எவ்வளவு அற்புதமான நீதி பார்த்தீங்களா கடவுள் விளவும் கொடுத்து உன்ன அனுப்புறான்டா பாட்டை மறுபடியும் சொல்வன் கால் கொடுத்து எத்தனை பேருக்கு கால் சரியா இருக்கு பிறக்கும் போதே நொண்டியா பிறக்கிறான் பிறக்கும்போதே முடவனாகவும் பிறக்கிறான் குருடனாகவும் பிறக்கிறான் செவடனாகவும் பிறக்கிறான் இல்லையா குருடு பிறவி செவ்வாய் என்று வைத்துக் கொள்ளும் தோல் படுத்து உடனால் சுவரடுத்து இரண்டு வாசல் ஏழு அமைத்து அங்கு ஏழு பண்ணி மால் கொடுத்து மயக்கத்தையும் அவன் வச்சுதான் அனுப்புறான் இல்லையா ஆமா பிரேக்கையும் அவன் தான் வச்சான் எக்ஸிலேட்டரையும் அவன் சொல்றது பெட்ரோல் அமுக்கிறதுக்கு ஆமா எக்ஸர் தான் பெட்ரோல் அமைக்கிறதுக்கு காலால் அமுக்குற ஆமா வண்டி ஓடுவதற்கும் வச்சான் நிறுத்துவதற்கும் பிரேக் வச்சான் ஆகன் நீ நன்றாக வாழ்வதற்கு புத்தியும் வச்சான் நீ கெட்டு போறதுக்கு ஒரு மயக்கத்தையும் கொடுத்து வச்சான் நீ இதுல இருந்து எப்படியாவது தப்பித்துக்கொள் அவ்வளவுதான் இத்தனையே இவன் பண்ணி அனுப்பின நினைச்சோமா அவனை நினைத்து பார்த்தோமா அபிஷேகம் வேண்டாம் அர்ச்சனை வேண்டாம் திருமூலர் என்ன சொன்னார் திருமூலர் என்ன சொன்னார் ஒரு பட்டிலை ஒரு பற்றிலை என்பதை உயர்ந்த பட்டிலை வில்வம் அப்படின்னு பொருள் பண்ணிடுவாங்க சில பேர் ஏதேனும் ஒரு இலையை கிள்ளி அவன் திருவடியை வைத்து விடு அதான் அவன் எதிர்பார்க்கிறான் இந்த நன்றியோட ஒண்ணு வைக்கிறானா அப்படின்னு எதிர்பார்க்கிறான் இவனுடைய நன்றியும் இல்லை இந்த செயலும் இல்லை கேட்டா என்ன சொல்றான் பொழுது விடி பொழுது போனா என் குடும்பத்தை பாக்கே சரியா இருக்குங்க எப்படா நீ ஈடேற போறவா ஆமா எனக்கும் வேலை இருக்கிறது இல்லையா எனக்கு மாத்திரம் வேலை இல்லையா என் குடும்பத்தில் எனக்கு வேலை இல்ல இருக்கிறது இந்த நிலையிலேயும் திருக்கோவில் தரிசனம் பஞ்சாட்சம் அனுஷ்டானம் சிவபூசை அத்தனையும் செய்துபடுறேன் ஏன் செய்துணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது இத செய்த ஆற்று அப்படின்னு நம்ம நினைக்கும் போது செய்துவிட தோன்றும் நினைக்காத போது நேரம் இல்ல முடியல அப்படி சால்ஜாப்பு சொல்லுவோம் இல்லையா ஆமா சால்ஜாப் இங்க கொள்ளப்பட மாட்டாது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும் இது உனக்கு நீ சம்பாத்தி போடுறது பொண்டாட்டி பிள்ளையோட சரியா போச்சுரா இல்லையா ஆமா கூட வருவாட வருவானா பையன் போவான் எழுதி வச்சிருக்கா பொட்டிய பாடுறா இல்லையா எழுதிச்சிருக்கா செட்டில்மெண்ட் எழுதிருக்காரா என்ன எந்த வீடு யாருக்கு எந்த பணம் இருக்கு அதான் இல்லையா அவன் உனக்குன்னு நீ என்ன செய்துகிட்ட இதுதான் என்று நீ எண்ணிக்கொள் இந்த அற்புதமான நீதி இந்த திருநேரிசை என்ற பகுதியிலே வருகிறது இன்னொன்னு இதெல்லாம் நான் இந்த காக்கத்தில் பாடியிருக்கேன் வந்தது அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்கலாம் நான் மேல மேல பாடிட்டே இருக்கும் பாருங்க மேல மேல பாடினாலே ஸ்டாக்ல வராமல் போய்விடுகிறது ஆனா வெளியே வந்து விட்டது எனக்கு தெரியும் அது என்னட்டே கூட இல்ல ஆமா இறப்பவர்க்கு ஈய வைத்தார் நீதியா யாருக்காவது ஒரு பைசா நீ போட வச்சின்னா அந்த புத்தியை கொடுத்தவன் அவன்டா ஆமா என்பதை சொல்றாத்தான ஈபவர்க்கு அருளும் வைத்தார் இல்லையா ஒரு பத்து பைசா ஒரு ஏழைக்கு போட்டம் வணக்கம் வாழ்கசாமி அந்த ஒண்ணு சொல்றாரு பாருங்க நான் பயங்கரமா சொல்றாரு சரியமா ரொம்ப பயங்கரம் அடுத்த வரி இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்ப வரங்க சில பேர் என்ன பண்ணுவான் யாருக்காவது ஒருத்த பத்து பைசா போடணும்னு நினைச்சி பையில இருந்து எடுப்பான் பத்து பைசாவை பக்கத்துல என்ன உழைக்காம திருடுறா ஊர் சுத்துறான் அவனுக்கு போடுறியம்மா இவன் நேத்தி விடுவான் கொடுக்கற கொடுக்காம விட்டு விடுவ இவன் கொடுக்கறதே பெருசு இவன் வேற தடுத்து இல்லையா கரப்பவர்துதான் என்ன சொல்ற கடுநரகங்கள் வைத்த எவ்வளவு கோபமா சொல்றீங்களா என்ன பண் இதுல இருந்து என்ன செய்ய தர்மத்தை உணர்த்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ஆமா தமிழ்த்தை வளரணும்னு நினைச்சு இவ்வளவு கோடி கணக்கில் இருந்து போட்டு கட்டலன்னா நாம இன்னைக்கு தமிழ்ச்சியை கேட்க முடியுமா தேவாரத்தை இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து கேட்க முடியுமா யாரோ ஒருத்தர் கோடி கணக்கில் போட்டு கடிவிட்டு போயிட்டா நாம கட்டணமா முடியுமா நம்மளால ஆமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் கரப்பவரங்களுக்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தா பரப்புரிய கங்கை தண்ணி படத்தடிப்பாக வைத்தார் என்ன பொருள் அந்த கங்கை அவன் தாங்காமல் இருப்பானே ஆனால் கங்கை இந்த உலகத்தெல்லாம் அழித்து விட கூடிய நிலையில கோபாவயசமாக வந்தது அவன் என்ன பண்ணா தன்னுடைய சடையில தாங்கிட்டான ஏ உலகம் வாழணுங்கிற எண்ணத்தோடு இதெல்லாம் திருவாசகத்துல சொல்லுவார மலைமகளை உருபாகும் வைத்தலுமே மற்றொரு தி தலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என்னடி தலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திரலேன் திலமுகத்தேன் பெருங்கேடாம் அந்த கங்கை இந்த புகப்பாய்ந்து அழிந்து இருக்கும் விஞ்ஞான சம்பந்தர் மற்ற ஒரு இடத்துல சொல்லுவார் அவன் ஒரு சடைய எடுத்து நீட்டினானான் அந்த சட ஆடலியான் அதுல அது அந்த கங்கை தங்கி போச்சு அப்படிங்கறது என்ன பாட்டு சமல் சடை ஒன்றாடாமே தடுத்தவர் எம் பெருமானார் அப்படின்பார் சின்ன பரப்பு நீர் கங்கை தன்னை படச்சடை பாழும் வைத்தார் அரக்கனுக்கு அருணும் வைத்தார் ஐயன் ஐயாரே செய்யக்கூடாத தவறை செய்து விட்டான் ராவணன் சிவபூசை செய்கிறவன் அவனுடைய ரதம் பத்து திசையிலயும் போகும் இல்லையா ஆமா ஒரு நாள் ரதத்துல போனா ஆகாயத்தில் பறந்து போனா ரதம் இந்த வரலாறு நாவுக்கரச சொல்றது இந்த வரலாறு நாவுக்கரச சொல்றது போச்சு ரதம் தடைபட்டு விட்டது ரதம் நின்று விட்டது நான் காரில் போயிட்டு இருக்க காரை நிறுத்திவிட்டான் ஏன்பா அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா அந்த மாதிரி ஏப்பான்னு கேட்டாரு கேட்டது ராவன் இமயமலை குறுக்கே வருகிறது அதனால மலை நின்று விட்டு ரதம் நின்று விட்டது படார்னு கீழே இறங்கி இமயமலை தூக்கி எழுத அப்படின்னும் தேவாதி தேவன் இருக்கிற மலை சிவ செய்கிறவன் இவன் அவன் தங்கர மறைய தூக்கி அந்தாண்ட தூக்கி எரிய நினைக்கலாமா நாம ஒரு வீடு கட்டுறோம் நமக்கு பதினேழு அரை அடிதான் மனை இருக்கு அடுத்தவண்டுக்கார வீடு கட்டல சும்மா கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு அரை அடி அண்ணாண்ட நாம நடுவானா அரை அடி வேண்டாம் ரெண்டு பாத்துகிட்டியா குண்ட விடு குண்ட விட்டு பாரு ஒழுங்காக கட்டி இருக்கும் போதே அவன் உபசிரம ரெண்டு இஞ்சி நெடுவிட்டா விடுவான் இஞ்சி விடாதவன் அவன் தங்கி இருக்கிற மலையை தூக்கி அண்ணன் தூக்கி போட்டு போறதுக்காக அவன் தூக்க மலை ஆடுது உமை பார்வதி பார்த்தாள் என்ன நடுங்குது அப்படின்னு பார்த்தபோது கீழே தூக்கிட்டு இருக்கான் திருக்கு பயில இதன் போறதுக்காக வேண்டி நம்ம மலையை தூக்குறான்னு சொல்லிட்டு இந்த விரல் நுதிய வைத்தார அத மற்ற நாவுக்கரு சொல்லும்ப்ட அவ தனித்தனியா ஓடி போய் இருபது கைகளும் தனித்தனியா போயிட்டு ஐயையோன்னு கடந்து கத்துறான் அந்த வேலையில வாகிசர்னு ஒரு முனிவர் வந்தார் என்னடா இது அப்படின்னு கேட்டார் கைலாய மலையை தூக்குன்னு இப்படி ஆய் போச்சு ஏண்டா தூக்கலாமா அவன் பரம கருணாநிதிடா தவறை அவர் மன்னித்து விடுவார் பாடுற ஒரு தலை இருந்தது ஒரு கையை எடுத்து வச்சு பாடினான் பாடினா அவருடைய அருள் கிடைச்சது இந்த திருநாவுக்கசா போன பிறவியில வாக்கிச முனிவராக இருந்தார் என்று ஒரு வரலாறு உண்டு அதனால தான் திருநாவுக்கரசவாரத்தில் கடைசி பாடு போற வரும் என்ன அர்த்தம் ராவணனைப் போல நானும் தவறு செய்து விட்டேன் இப்போது நான் உன்னை பாடத் தொடங்கிவிட்டேன் எனக்கு அருளை கொடுத்து விடுன்னு அர்த்தம் ஆனால நமக்கு கோயிலுக்கு போனோம்னா நாம பாடணும் நீங்க கேட்கலாம் யோ எங்களுக்கு தான் பாட தெரியல நாங்க பாடுற உனக்கு பாட தெரியல நீ காசுக்கு தானே பாடுற காசுல என்ன பாடுவிய அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு வினவு தெரிந்த காலத்திலிருந்து கோயிலுக்கு போய் எட்டு பதிகம் ஒன்பது பதிகம் தொண்ணூறு பாட்டு நூறு பாட்டு நான் சொல்ல தவறவே மாட்டேன் காசுக்கும் பாடு கடவுளுக்கும் பாடுவே வட்டிய வட்டியா நீட்ட வட்டி குடுத்துருக்கே வட்டி குடுத்துட்டு இருக்க முதலை பத்தி கேட்க போறான் வட்டி முதலுக்கு மேல வட்டி ஓய் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு அவரப்படவே இல்லை இல்லையா ஆமா நான் வட்டி கொடுத்துட்டே இருக்கேன் அண்ணன் தின வட்டி இது நாம எண்ண வேண்டிய ஒன்று இறப்பவர்க வைத்தார் ஈபவர்க்கு அருள் வைத்தார் கரப்பவர் தங்கக்கெல்லாம் வைத்தார் பரப்ப நீர் கங்கை பழச்சடிப்பாகம் வைத்தார் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரே இதுல எப்படி பாத்தீங்களா நீதியை எப்படி சொல்லிட்டு போறார் பார்ப்பவர் ஒரு முழங்கு உள்ள குட்டம் குட்டம் என்பது குட்டை ஒரு முழம் உள்ள குட்டம் இது ஒரு முழம்தான் இல்லையா அரைமுழம் அதன் அகலம் அதனில் முதலை ஐந்து ஆமா பெருமுழை பஞ்சபூதங்கள் என்னை பற்றி இழுக்குது என்னைக்கு வேணாலும் அது வாயை திறந்து என்னைக்கு வேணாலும் காத்திருக்குது ஆமா பெருமுழை வாய்தல் பற்றி பிளந்து நான் பிளற்றுகின்றேன் கருமுழில் தவழும் மாட கட்டியே கம்பனி பாட்டு சென்னையில் இருக்கிறவர்கள் அடிக்கடி கேட்டிருக்க கூடும் அடுத்தபடி நான் ஒரு பாட்டு சொல்லுக்கிறேன் ஓம்பினே குட்டை வாடா இந்த உடம்ப என்ன தேர்த்தன் பால் குடிச்சேவாவா தின்ன காதம்பருப்பா தின்னோதனும் இல்லையே அதை சொல்லுவார் நான் உன்னதெல்லாம் மலமாய் போய்விட்டது தர்மயாதீன முதல்வர் ஆமா மலமா போவதோடு சரி இதை சொல்வார் அவர் நான் என் உடம்ப ஓம்பி வளர்த்தேன் என்னத்துக்கு பிரயோஜனம் உள்ளத்தை வளர்க்கலையே உடம்ப தான் வளர்த்தேன் மூளை அகப்பை இப்ப அகப்ப யாரு வீட்டுல இருக்கு ஒருத்தர் வீட்லயும் கிடையாது எவர் செல்வர் அப்படின்னு என்ன கரண்டி, ஆதி காலத்துல எப்படி இருந்தது கொட்டாங்கத்தில மூங்கி கழி நுழ்த்தி இருப்பான் அகப்பை அப்படியே இந்த கொட்டாங்கத்தில எத்தனை ஓட்டம் இருக்கும் அகப்பையே மறந்து போச்சு இருக்கு ஓட்டை நினைப்பாங்க ரெண்டு இருக்கும் இப்படி நுழைக்கிறது ஒண்ணு வெளியே வர்றது ஒண்ணு ரெண்டு இருக்கு இந்த கம்ப உருவி எடுத்துட்டோம்னா ரெண்டு ஓட்டை இருக்கும் சட்டி நிறைய பாயசத்தை வச்சிட்டம்னா மொண்டு எடுத்தா என்ன கிடைக்கும் கிடைக்காது அந்த கம்பு இருந்தாதான் இந்த பாயசம் வந்து சேரும் அத சொந்த சாமி காம்பில்லா மூளை போல கருவிச்சே முகமாட்டே எனக்கு எண்ணத்தில் வல்லியே உன்னை நினைக்க எனக்கு எண்ணத்தில் வள்ளியே நான் இந்த பாம்பில்லாத மூளை போல ஆகிவிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார் இன்னொன்று சொல்றார் பாம்பில் வாலை போல பல பல நினைத்தே பாம்பு இருக்கு அது தவக்கலை தின்னும் ீங்களா சென்னையில் இருக்கிறவங்க எங்க பாத்து தண்ணியே கிடையாது குட்டையே கிடையாது குளமே கிடையாது நான் ஒரு நாள் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இசைக்கல்லூரிய படித்த தேவாரமெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாடி பார்த்தேன் பாடி பார்த்தா ராகத்துல தப்பு வருது உருட நடந்தாங்க தப்பு வரத்தான செய்யும் ஆமா தேவாரத்துல ஓரளவுக்குத்தான் ராகம் இருக்கிறது பரந்த ராகங்கள் அதுல இல்ல கல்யாணி ராகம் ஜோடி ராகம் அதுல இல்ல பவப்பிரியா இல்ல கண்ம பிரியா இல்ல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் கடவுளே படிக்க வந்தோம் இது இல்லே இத பாப்பா வரு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன் அப்ப வயசு எனக்கு என்ன தெரியுமா பத்தொன்பதாவது இருபத்தஞ்சு வயசு சங்கீதம் கத்துக்கலாம் அப்படியே அண்ணாமலையில் சுத்தி போன அண்ணாமலையில் சுத்தியில அண்ணாமலை சுத்தியார் தமிழ்சை பள்ளி வச்சிருக்க அவர் தமிழ்சை சங்கத்தை மாத்திரம் கட்டல தமிழ்சை பள்ளியை வச்சார் முத்தையா சட்டியார் இங்க வந்து தமிழிசை பள்ளியை வச்சார் தேசி முத்தையா அதை நல்லா டெவலப் பண்ணிட்டார் இல்லையா ஆமா இந்த வருஷம் கூட பள்ளிசை ஆராய்ச்சியில் ஒரு பெரிய புரட்சி பண்ணுகிறார்கள் தமிழ்ச்சை சரியான புரட்சி இதுவரையிலேயே யாரும் செய்யாத புரட்சி அதை அப்போ வந்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் சொல்ல வயல்வியா நடந்து வருவேன் போக வரல் ஒரு நாளைக்கு ரெண்டு போய் வருவேன் பத்து மைல் நடந்த நாலு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ராகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு வருஷம் நடந்த ஆமாம் அப்படி நடந்து தெரிந்து கொண்டால்தான் ஒரு ராகம் பாடும்போது தப்பு வராது ஆமா நான் ராகம் பாடுனா தப்புன்னு எவனும் சொல்லிவிட முடியாது மார்த்தட்டி சொல்லுவேன் ஆமா ஏ தகுதி இருக்கிறது நான் சொல்றேன் என்ன தப்பு இல்லையா ஆமா ஆக அப்படி வரும்பொழுது ஒரு சின்ன குட்டை அந்த சின்ன குட்டையில ஒரு பாம்பு அந்த பாம்பு ஒரு தவக்கலையை எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா பின்னத்துக்காக பிடிச்சிருக்கு ஏன் பின்னத்துக்காக தான் பிடிக்கும் போல இருக்கு இல்லையா இப்ப நாம என்ன பண்ணுவோம் ஒரு மருத்துன பிடிக்கிறோம்னா காளைய பிடிக்கிறோம் கைய பிடிக்கிறோம் சில பேர் சட்டைய பிடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி காலை பிடிக்கும் இந்த காலை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாயை நவுத்திக்கிட்டு போகுது போகும்போதுதான் அந்த தவக்கம் தவக்களை ஒரு தடவை கத்துச்சுன்னா இவன் அந்த வாய் உள்ள கொண்டு போகுதுன்னு அர்த்தம் அப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி விட்டதுக்கு அப்புறமா தொண்டையில் போனதுக்கு அப்புறமா இப்படி அதை ஆட்டி நடுவத்து கொண்டு போது வரைக்கும் அங்க இருந்து பார்த்த இந்த தவக்கலை என்ன நினைச்சிருக்கும் என்ன நினைச்சிருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் ஐயோ உயிர் போக போகிறதே அப்படித்தான் எண்ணிருக்குமே தவிர உறவினரை பொண்டாட்டி பிள்ளையை அது நினைத்து இருக்குமா நினைக்க முடியுமா முடியாது ஆமா அதான் சாமி பொங்க பாம்பில் போல பல பல நினைக்கின்றே இப்ப இந்த கவக்களை மாதிரி நான் மாட்டேன் இதுக்கு வியாகியானது என்ன எழுதி இருக்கிறாங்க தருமபுரம் இருபத்தி அஞ்சாவது குறுமணி அந்த இடத்துல போல பல பல நினைக்கின்றன பொருள் எழுதாமல் விட்டு இருக்கிறார்கள் ஏன் விட்டு தெரியுமா அந்த துன்பத்தை எழுத முடியாது துன்பத்தையோ இன்பத்தையோ இன்ப எழுத முடியுமா லட்டா வாயில போட்டா எப்படின்னு சொன்னா இனிக்குதுன்னு சொல்ல முடியுமா தவிர எப்படி இனிக்குதுன்னு சொல்ல முடியுமா இல்லையா அதே போலத்தான் இதையும் விட்டு இருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டு விட்டேன் பாம்பில் தேரின் ஓம்பி நீ உயக்குள்ள ஒற்றியூருடைய கோவே நான் உடம்பை ஓம்பினேன் அது தவறாக போய்விட்டது நீ இந்த உடம்பை ஓம்பிக்கும் நீ காப்பாற்றிக்கொள் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகரி அடைந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்னுடைய ஆசிரியர் சொன்னதை நான் நினைவிட்டுக் கொள்கிறேன் பொன்னை விட கேட்கிறவர்கள் எண்ணிக்கொள் அப்படின்னா இந்த அற்புதமான பாடல் இந்த நேரிசை இந்த பகுதியில் வருகிறது மனமெனும் கோணி பற்றி மதியும் கோலை ஊன்றி தினமெல்லும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதன் என்னும் பாறை தாக்கி மரியும் போது அறிய ஒன்னா உன்னை உண்ணும் உணர்வை நன்காய் ஒட்டி உந்தைய கோவே இந்த வாழ்க்கையை ஒரு படகாக அவர் ஓமைக்கிறார் படகு போடுது என்ன நினைப்பான்? அந்த நினைப்பான்படியாக செய்துவிடு மற்றொரு இடத்திலேக்கரசர் சாகும் வரையிலும் பஞ்சாட்ட என்னை சொல்லவை அப்படிங்கிற இவன் நல்லா இருக்கும்போதே சொல்றதில்ல இங்கே சாகும்போது சொல்லப்போறான் இல்லையா என்பதை நாம் இப்படிநரிசை பகுதியிலே வருகிறத உங்களுக்கு நான் பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்த பொருளை சொல்லுகிறேன் இதே பொருளை வாரியார் சொல்லும் அது நூறு அடி உயரமாக அதற்கு மேல ஒரு பெரியவர் வாரியாருக்கு மேல பெரியவர் சொற்பொழிவில் நம்ம நாட்டில் கிடையாது ஆமா சமீபத்தில் கூட இந்த கந்த சட்டியின் போது ஆறு நாள் அவருடைய சொற்பொழிவை போட்டான் சொற்பொழிவை அழுதுகிட்டே படுத்து உட்கார்ந்து அழுக கூட எனக்கு திராணி இல்லை படுத்துட்டேன் படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு அப்படி சொற்பொழிவு கேட்க முடியாது அதே மாதிரி எம் கே தியாராஜபகர் சென்ற தலைமுறையில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறத பத்தி நான் சொல்லுவதற்கு எனக்கு பாட்டல்னா ஒரு ஒரு மணி நேரம் போட்டான் சென்னை வானொலி நிலையத்தில் அதையும் உட்கார்ந்து கேட்கலாம் அழுதுகிட்டே படிச்சிருந்தேன் ஆமா இசை இலக்கணம் பாட்டுல எப்படி வருது தெரியுமா சினிமா பாட்டு தான் அந்த இலக்கணம் தேவகானமாக வருது முடியாது அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் வாக்கும் சொல்லும் பெருகிவிடும் பாட்டு மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டன உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் வேண்டி உகக்கின்றேன் ஐவரை அகத்தேவைத்து அவர்களே வலியற் சாலச் செய்வதொன்று அறியமாட்டேன் திருப்புகலூர நீரே இதெல்லாம் பெரிய தத்துவ கருத்துக்கள் ஒரு வரிக்கு கூட கொஞ்சம் கூட தொட்டு பார்க்க முடியல விட்டுறா அடுத்து ஒரு பாட்டு திருவாவடுதுறையில சின்ஞான சம்பந்தருக்கு ஆயிரம் பொன் கொடுத்தோம் அவங்க அப்பா வந்து கேட்டார் இந்த உலகம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேள்வி செய்ய போற எனக்கு பொருள் வேணும்னு கேட்டார் எந்த பெரிய புராணம் சொல்லுகிறேன் உலகம் நன்றாக இருக்கணும்னு யாராவது இன்னைக்கு மனித உலகத்துல நினைக்கிறவன் இருக்கானா அது அமெரிக்காவில இருந்தாலும் சரிதான் அவன் துபாயில இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான் அவன் இந்தியாவில் இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான் இந்த உலகம் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவன் யாராவது இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் நினைக்கல நான் நினைக்கல அப்படி ஒருத்தர் இருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை இந்த உலகம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேள்வி செய்ய போகிறேன் எனக்கு பொருள் தேவை அப்படின்னு திருஞாசம் அவங்க அப்பா சிவபாரதியை போய் முறையிட்டார் அவர் என்ன போல ஒரு பாட்டுக்காரனாக காசுக்கு பாடுறவனாக இருந்திருப்பாரு ஆனால் சிஞ்சான சம்பந்தர் இப்ப கூட பாடுங்க நித்யானந்தம் ஒருத்தர் ஒரு ஐநூறு சந்தாண்ட ஒருத்தர் ஒரு நூறு ரூபா கொடுத்தாரு இந்த மடியில வச்சிருக்கேன் சின்ஞான சம்பந்த ஏது பணம் அவர் பணத்துக்கா பண்ணாரு கடவுளுக்கு பாடிட்டு போயிட்டே இருக்காரு ஆமா பதினாறாயிரம் பதியம்பாடினார் என்று வரலாறு இன்னைக்கு இருக்கிறது சில்லறை பதியந்தான் இருக்குறையே நாம திரும்பி பார்க்க முடியல பதினாறாயிரம் பதியா நாம திரும்பியா பாடுத்துருப்போம் ஹைதராபாத் நைஜாமுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியுமா எனக்கே தெரியாத ஒரு வீடு வாங்கினேன் நீண்ட கொல்லை நான் கிட்டத்தட்ட எத்தனையோ மாசமா இந்த கொள்ளை கடைசி வரைக்கும் நான் போனது போகவே இல்லை போகவே முடியல ஆமா இந்த ஒரு அடி கொல்லையே எனக்கு போக முடியலையே நைஜா இங்க போய் பார்க்க போறான் இல்லையா ஆமா ஆக இவர் என்ன பண்ணார் ஹாமிய போய் கேட்கறேன் அவரு போயிட்ட சாமியை போனாரு இடறினும் தளரினும் அப்படின்னு ஒரு திருப்பதியும் பாடின சம்பந்தர் இத சொல்லும் போது தெய்வ சேர்க்கிறார் திருஞான சம்பந்தர் அந்த கோயில்ல எங்க நின்று பாடினாரு எந்த இடத்துல நின்று பாடினாரு சாமியிட்ட இருந்து பாடினாரா இல்ல அம்பாள் சன்னிதிலிருந்து அம்பாள் சன்னிதியும் சாமி சன்னிதியும் திருவாவூரத்துல ஒரு இடத்துல அங்க இருந்து பண்ணாரா எங்க இருந்து பண்ணாரு அப்படின்னு கேட்டா இந்த நந்திக்கு அண்ணாண்டிபீடருக்கு பாருங்க திருவாவூரது அங்கே இருந்து பாடினாருன்னு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிடாறு பெருமாள் எவ்வளவு விளக்கம் பார்த்தீங்களா ஆமா தெய்வ சேக்கிடாரு பெருமான் இல்லன்னா நிச்சயமா இவரு நமக்கு கிடைச்சிருக்காது நிச்சயமா கிடையாது மூவருக்கு சொன்னார் ஒருவருத்தருக்கு சொல்லல மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் எந்த பதிய பாடினாருமே போய்விட்டது இரண்டு ஆமா எனக்கு தெரிந்த வரையிலையும் நான் வாத புராணத்தையும் படிச்சு பார்த்தேன் திருவிளையாடு புராணத்தையும் படிச்சு பார்த்தேன் ஒரு சிலதுக்கு தான் தெரிய எல்லாத்துக்கும் தெரியவில்லை ஆனா சேவாரத்தில் எல்லா பதிகத்தையும் அற்புத பதிகம் போரா வருகிறது ஆக பாடினார் ஒரு மூட்டையை தன்னுடைய பூதத்துக்கிட்ட கொடுத்து விட்டான் இதை கொண்டு போய் அந்த பரிபீடு மேலவை சிறஞான் சமுதிரம் எடுத்துக்கச் சொல் அப்படின்னு சொல்றாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்தருடைய இறைவர் இந்நருளால் அச்சிரப்பொரு பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசொம்பொன்னாயிரத்தி ஒன்று என்று ஞான சம்பந்தத்துக்கு தானே கொடுத்தாரு நமக்கு கொடுத்தாரி நாம நினைக்கலாம்ல நிச்சயமா கொடுப்பாரு ஆமா நான் முன்னே சொன்ன பாருங்க முப்பத்தந்து ஐந்து ஆண்டுகளாக யாரிடமும் நான் அடிமை வேலை செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இங்கிருந்து குண்டத்தூருக்கு போனோம்னா ஆற ரூபாய் அந்த கண்டக்டர் கையில வச்சாதான் எனக்கு டிக்கெட்டு கொடுப்பான் இல்ல இல்ல நான் கந்தகோடத்தில் பாடி விட்டு வர்றேன் தமிழ்ச்சி சங்கத்தில் பாடிவிட்டு வர்றேன் நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன் பஞ்சாட்சம் சொல்லுவேன் என்ன குண்டத்தூர்ல தேவாரம் பாடுறான் காசை கொடுக்கும் போதே அவன் இல்லாததெல்லாம் பேசுறான் காசு குடுக்காம கேட்டு அவ்வளவுதான் கதை என்னன்னா பேசுவானோ இல்லையா ஆமா இந்த வரலாறு அவர் அந்த பதியத்தை நாம இன்னைக்கு பாடினாலும் நீங்க போய் ஆண்டவனு பாண்டாலும் கிடைக்கும் நான் பாடிட்டே இருக்கிறேன் ஆமா நான் திருந்தபுரம் கோயிலில் பாடிட்டு தான் இருக்கேன் நல்ல பழக்கம் தான் இந்த பாண்டிச்சேரி செட்டியார் கோடி சொன்ன இருக்கா இருக்காரு இன்னும் எத்தனையோ கோடி சொன்ன இப்ப நித்தியான இருக்காரு வசதியானவர் என்னைக்காவது நித்தியானது கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு போய்யா அப்படி அப்புறம் சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க எதுக்குதான் செட்டியார கிடையாது எங்கேயாவது நித்தியானத பாட சொன்னாலும் செட்டியாரும் ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போயிடுவோம் நிறைய கொடுத்துட்டு போறாங்க ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க வாங்கிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிடுவேன் என் குடும்பம் நடந்து விடும் யாரு கொடுக்குற இந்த பதிகம் கொடுக்குறோம் பதிகம் கொடுக்கறது ஆமா அன்னைக்கு திருஞான கொடுத்தது இன்னைக்கும் கொடுக்குது இல்லையா மின்ன ஒருத்தம் வீடு கட்டி அது பேரவனுக்கும் அது பறிக்குதான் அந்த பத்திரம் அவன் கையில இருந்தா நிச்சயம் பறிக்குதில்ல அதே போலத்தான் இந்த வரலாறை தேக்கியார் சொல்லுவதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டா தேவாரத்தில் அப்பர் பெருமான் சொல்றார் இந்த வரலாற்றை மாயிருஞலமெல்லாம் மலரடி வணங்கும் போனும் பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போனும் காயும் பொழில்கள் சூழ்ந்த தழுமல ஊரர்க்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போனும் ஆவடு துறையனார் இந்தப் பாட்டையெல்லாம் நுணுக்கி பார்த்தார் தெய்வ சேர்க்கிறார் வருமானம் யா தில்லைக்கோத்தன் திருவருளினாலே பாடினார் என்பது ஒரு வகை அதை நான் ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி பாடல்களையும் அவர் படித்திருக்க கூடும் நல்ல உள் உணர்ச்சியோட படிச்சிருப்பார் படிச்சிட்டு தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்னுடைய என்னுடைய கணிப்பு இல்லையா தவறொன்றும் இல்லையே இல்லையா ஆமா படிக்காதவனும் சம்பாதிக்கிறான் இந்த மூட்டை தூக்குறானு என்ன வருமான ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா நானூறு ரூபா ஆமா தெரியுமா என்ன ஆச்சு மாசத்துக்கு ஏதோ ஒரு என்னென்ன பண்றான் அப்புறம் பாத்துக்கலாம் ஆக கிடைக்குது இல்லையா ஆமா ஆனால் கடவுள் கொடுக்கறது தீய வழிக்கு போய் சேராது பாஜி பேர் கொடுக்கறது யாரு காசு கொடுக்கறானோ அவன் அறிவு எப்படி இருக்கோ அவன் எண்ணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி காசு அழுதுகிட்டே அழுதுகிட்டே கொடுத்தான்னா அந்த காசு அழ அழ போகும் இல்லையா ஆமா கொடுக்கிறவனை பொறுத்து இருக்கு இல்லையா இந்த வரலாறை எதிக்கிறார் உமாவதி சிவன் சொல்றபடி கடவுள்தான் உணர்த்தினான் தேக்கிடாரு புராணம் எழுதும் போது உமாவதி சிவாச்சாரியார் கடைசியா என்ன எழுதுகிறார் பெரிய புராணத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கடை நிறைவேற்றுப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா உட்கார்ந்து பெரிய புராணத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாராம் தெய்வ சேக்கிழாறு பெருமான் நடராஜ பெருமான் என்னை இப்படி எழுத செய்திருக்கிறானே என்று எண்ணி படித்துக் கொண்டிருந்தான் உங்க கையில தேக்கிழாறு புராணம் இருந்தா படித்து பாருங்கள் அப்படி இருக்கா இல்லையா இந்த வரலாறு மாயிருஞலமில்ல மலரடி வணங்கும் போலும் வாயிரும் கங்கையாடை படைய வைப்பர் போனும் காயிலும் பொழுது சூழ்ந்த கழுமல ஊரருக்கு அம்பரும் ஆயிரம் கொடுப்பர் போனும் ஆவடு துறைய நாரு